உபனம்தான் ஏஷேரேஷோத்தமீஷயோய பிரியூத்தோர் உண்டாவது மந்திரத்திலிருந்து ஆத்மவிசாரத்தை தொடங்கி இருக்கிறது ஆத்மாவை இந்த மட்டுமல்லாமல்மஷ்டி சரீரத்தோடும் இணைத்து விசாரம் பண்ணுகிறது என்று இந்த ஆத்மா நான்கு பாதங்களை உடையது என்று சொல்லி முதல் பாதத்தை ஜாக்ர பிரபஞ்சம் அல்லது ஸ்தூல பிரபஞ்சம் என்று சொல்லி இந்த ஜாகிரபஞ்சம் பிரபஞ்ச அபிமானி விராட் என்று சொல்லி லெவல்ல விஸ்வன் சமஷ்டி லெவல்ல விராட் என்று சொல்லி ரெண்டு எல்லாமே அநாத்மா சரீரம்தான் ஆனா இதுக்கு அடிப்படையா இருக்கிறது ஒரே சுத்த சைதன்யம் ஆத்மாங்கிற மனசுல வைத்துக் சொல்லியிருக்கு அதே மாதிரி ரெண்டாவது பிரபஞ்சம் சூக்ம பிரபஞ்சம் அதையும் சொல்லியது அது தைஜசன் ஹிரண்யர் பார்த்துக்க அதே மாதிரி சுஷுப்தி ஜாகிரதாவஸ்திக்கு லக்ஷணம் சொல்லலை அவஸ்திக்கு லட்சணம் சொல்லலை ஆனால் சுஷுப்தி அவஸ்திக்கு லட்சணம் சொல்லியது எத்தன காமம் காமயத்தை நபனம் பசியா துஷுப் அப்புறம் சுஷுப்தானே ஏகீபூதா பிரஜானகனா ஆனந்தமயானந்தேதோமுக பிராஜ என்று அதனுடைய லக்ஷணங்கள் பெயர்களெல்லாம் சொல்லியிரு அந்த பிராஜ்யந்தான் யாரும் சர்வேஸ்வரன் சர்வ்ஞன் சர்வாந்தரியாமி சர்வயோனி பூதானாம் பிரபவாயோ சர்வேஸ்வரன் ஒரு பதம் சர்வஜன் இன்னொரு பதம் அந்தரியாமி இன்னொரு பதம் சர்வச யோனி இன்னொரு பதம் அதுக்கு ஹேத்து பூதானாம் பிரபவாப்பிய எல்லாத்துக்கும் யோனி காரணம் எப்படி சொல்றேன்னா சிருஷ்டிஸ்திலே காரணமாக இருப்பதுனால் அப்படி சொல்லியிரு அந்த ஏஷகாங்கிற வார்த்தை சங்கராச்சாரியார் சொன்னர் சைத்தன்ய பிரதானம் பிராஜ்யன் சொன்னாலும் அது சைதன்ய பிரதானம் ய பிரதானியம் அப்படி போடணும் அப்படி போட்டது புரியும் சைத்தன்யம் பிளஸ் யம்வல் இதையே சமஷ்டி லெவல்ல போட்டோமான சைத்தன்யம் பிளஸ் பிரதிபிம்பம் இஸ் ஈக்குவல் டுலபமா புரிஞ்சிடலாம் ஜாகிரத அவஸ்தையில இன்னொன்னு சொல்றேன் இதே மாதிரி நீங்க போட்டுக்கணும் யம்பம் அதையே மாத்தி போடுங்கிற வார்த்தை நீங்க திரும்ப போட்டுக்கணும் பிரபஞ்சம் பிளஸ் பிரதிபிம்பம் இஸ் ஈக்வல் டுப யம்வல் <padle> அதத்தியம்பஞ்சம்ைதன்யம் is equal to Avya-Kruta-Atma-Ishwara-Ha. Maya-Sagita-Brahman. அபி ஆத்மாங்க அந்த மாயாசகித பிரம்மன் வந்து வேற யாருன்னு இல்ல காரண பிரபஞ்ச அபிமானி காரண பிரபஞ்ச அபிமானி தான் maya சகித ஈஸ்வரன் இவர் தான் saguna பிரம்மன் சகுண பிரம்மன் ஜாக பிரமாத் விவகாரம் இருக்குனும் பிரமாத் பிரமாத் பிரமாண பிரமேய விவகாரம் இல்ல இன்னும் சொல்ல போனா பிரமாண பிரமேய விவகாரம் இல்ல பிரமா ஒடுங்கி இருக்கான் பிரமாத்தா ஒடுங்கி இருக்கான் அங்க ஏகா சொல்ற போது கூட என்ன அர்த்தம் தெரியுமோ அங்க துவதம் இருக்கு ஆனா அது பீஜாவஸ்தில இருக்கு அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது அவ்வளவுதான் இன்னும் சில ஸ்லோகங்கள்லாம் வரும்போது பார்க்கலாம் எல்லாம் இதனுடைய விளக்கங்கள் நிறைய வரப்போ இருக்கு இந்த காரிக்க ஸ்லோகத்தில் அவர் முதல் ரெண்டு மந்திரத்தை பத்தி எடுக்கவே இல்லை யாரு கௌடபாதாச்சாரியர் ஓங்காரத்தை பத்தியோ ரெண்டாவது மந்திரத்தை பற்றியும் ரெண்டு முதல் ரெண்டு மந்திரத்தை எடுத்துக்கவே இல்லை அது ரொம்ப சுலபம்னு நினச்சுனுட்டார் முதல் ரெண்டு மந்திரத்தை அவர் விசேஷமாக எடுத்துக்கவே இல்லை அதான் கிளீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் இந்த மூன்று அவஸ்திர அவஸ்தா சுப்னாவஸ்தா சுசுக்தி அவஸ்தா இந்த அவஸ்தாத்திரயத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி தான் விளக்கி சொல்றார் பிரதம பாதகா தித்திய பாதகா திருத்தீய பாதகா ஜாகிரதாவஸ்திரதம பாதம் சுப்னாவஸ்திதீய்பாதம் சுசுக்தி அவஸ்த திருத்திய பாதம் நீங்கள் போட்டுக்கணும் ஸ்தூல சரீரம் ஜாகிரத அவஸ்தை சேர்த்துக்கிட்டே ஸ்தூல சரீரத்தோடு அனுபவிக்கிற ஜாகிரத அவஸ்தல் பாதத்திலிருந்து ரெண்டாவது பாதத்துக்கு போய் ரெண்டாவது பாதத்திலிருந்து மூணாவது பாதத்துக்கு போய் நாலாவது பாதத்தை அடைஞ்சு அவ்வளவுதான் நாலாவது பாதத்தை புரிஞ்சு இந்த மூன்று பாதங்களில் போக்கு வரவு இந்த மூன்று பாதங்களில் போய் வரவன் யாருன்னா இந்த நாலாவது பாதம் தான் துரியக ஏவ பிரதம பாதா பிரதம அவஸ்தாயா பிரதம அவஸ்தா அனுபவிக்கிறான் துரியன்தான் தித்திய பாதத்திலேயும் இருக்கான் துரியன்தான் துரியன் மாதிரி அதை காமிக்கிறது உபனிஷத் படிப்போம் ஸ்லோகங்கள படிச்சா தெரிஞ்சு போயிடுது ஐக்கியம் பண்ணியாச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற விற்த்திகளை கண்ணை மூடிண்டோமானா எந்த விஷயத்தை வெளியில பாக்கிறோமோ வெளியில பார்த்து நினைச்சோமானா இதை பார்க்கிற போது நினைக்கிற போது கண்ண மூடினு நினைச்சேன்னா இருக்கு நல்லா பார்த்து பிரஜாங்கிற மனசுல வச்சுருக்கு சேந்தத்தினால அசுத்த சைதன்யம் இருக்கு அதோகத்துடைய தாத்யமே நம்ம பார்த்தோம் அவஸ்தாத்திரம் ஏகத்துவம் சுத்தத்துவம் அசங்கத்துவம் இத நிரூபிக்கிறதுக்காக இதை சொல்றாராம் சங்கராச்சாரிய சொல்ற அதாவது இந்த கருத்தை சொல்லுவதன் மூலம் ஏக திருதா ஸ்மிருதா ஞானிகள் உபதேசத்துக்காக இந்த மூன்றையும் உபயோகப்படுத்துகிறார்கள் முட்டாள் நான் முடிச்சிருக்கேங்கிறான் கனவு கண்டேங்கிறான் தன்னுடைய கனவை பத்தி ரொம்ப விசேஷமா பேசுறான் அப்புறம் ஜாக்கிரத ரொம்ப சத்தியமாக நினைச்சு கொண்டு பேசுறான் இருக்கு முட்டாள்கள் இவ்வாறு கருதுகிறார்கள் ஒருவனையே நான் தூங்கினேன்னு சொல்றோம் நான் தூங்கினேன் நான் முடிச்சேன் உண்மையில என்ன சொல்லணும் தெரியுமோ நாம் தூங்கல நாம் ஒழிக்கல நான் கனவு காணல மனசு விழித்தது மனம் துறங்கியது மனம் கனவு கண்டது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அதோட நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அதோட என்னை இணைத்துக் கொள்ளுகிறேன் அப்படி இணைத்துக் கொள்றதுனால தான் இந்த அவஸ்த எனக்குன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் உண்மையிலே நான் யாருன்னா அவஸ்தாத்திரய்தோகம் அவஸ்தாத்ரய சாட்சி அகம் nityam tad nishkalam aham nacha, tad nishkalam aham, nacha Naa inda hridi sukham சச்சித் பரமஹம் turiyam அவைதி நித்யம் பரமஹம் அது எப்படிப்பட்டதுன்னா சுசுக்தி அவைதி நித்தியம் நித்யம் அவை எப்போ எது அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரான் நிஷ்கலம் பிரம்ம சகலம் இல்ல நிஷ்கலம் பிரம்மூதா நான் இந்த உயிர் கூட்டம் இந்த காரிய சங்காத்தம் அல்ல சொல்றோம் நம்ம நினைச்சு பார்த்துக்கலாம் நீங்க எல்லாத்திலுமே பிராஜ்யன் விஸ்வ தைஜசா என்ன இருக்கு நன்றா தெளிவாக முழுமையாக அறிவனுக்கு தான் விளக்கத்தை காணவே இல்லை சில இதுலையோ இருக்கும்போது இருக்கு சில கான்டெக்டில் வரும் ஆனால் இங்கே வந்து பிராஜ் சுசுக்தி அவஸ்தையில் இருக்கிறவனே சொல்லிடுறோம் ஆனால் சுசுப்தி மூணு கண்டிஷன் இருக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா ஜாகிரத அவஸ்தை இருக்கக்கூடாது புற உலகத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது ஸ்தூல சரீர சம்பந்தமும் இருக்கக்கூடாது சூக்ம சரீர சம்பந்தமும் இருக்கக்கூடாது அக்ஞானம் இருக்கணும் அக்ஞானம் இருக்கணும் ிருந்தால் அது வந்து சுப்தி அவஸ்தை இல்லை ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபங்கிற ஞானமும் தூக்கத்தில் கிடையாது ஆத்மா அஜானமும் இருக்கு நான் யாருன்னு தெரியாமல் தானே தூங்கிட்டு இருக்கேன் சுஷுப்தஸ்தான ஏகீபூதா பிரஜான தன ஆனந்தமயா ஆனந்த புக்கு சேதோ அதெல்லாம் பார்த்துட்டோம்னா இருந்தாலும் ஏக ஏவத் திருதாஸ்மிருதா கன பிரஜான்னு அர்த்தம் எல்லாரையும் ஒன்னாக சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இருக்கு மாசாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படியே கூட்டமாக இருக்குது காலமுறை எழுந்தோன்னே சொப்ரத்துலேயோ இல்லை ஜாக்கிரத எல்லாம் பிரிஞ்சுடும் அர்த்தம் இந்த சேர்ந்து ஒழுங்கி இருக்குது திரும்பவும் பிரிஞ்சிடும்னு அர்த்தம் கன பிரஜா பிராஜ்யா அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் தட்சிணாட்சிமுக மனசுஜேதிவஸ்தான் படிக்கிறேன் இந்த ஸ்லோகங்கள்லாம் கஷ்டமே இல்லை இந்த ஜாகிரத அவஸ்தையில தான் இதெல்லாம் நம்ம விசாரம் பண்ணுறோம் எந்த ஜாகிரத அவஸ்தான் ஜாகிரத அவஸ்தையை பத்தியே விசாரம் பண்றோம் அவஸ்தையை பத்தி அவஸ்தையை தான் நடக்கிறது அவஸ்தாத்திரைய விசாரம் சமாதியில பண்றது இல்லை சமாதியில போய் அவஸ்தாத்திரைய விசாரம் பண்ண முடியாது ஆக ஜாகிரத அவஸ்தையில தான் குரு முகமாக தான் அவஸ்தாத்திரைய விசாரம் பண்ண முடியும் ஒரு இடத்துல இவர் சொன்னார் ஆச்சாரியனுடைய அனுகிரம் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறது ஒரு இடத்துல சொல்றேன் சப்தாங்க பிரதிபந்த மாத்திர நஸ்புரதி சங்கராச்சாரிய ஒரு வார்த்தைக்கு அர்ச்சம் சொல்றாரு அந்த அத்வைதம் வெறுமன இந்த விசாரம் இந்த அவஸ்தையை புரிஞ்சுட்டா போறாது சாஸ்திரத்தை குருகிட்ட படிக்கணும் கிந்து வாக்கியாதேவ ஆச்சாரிய உபதிஷ்டி சப்தா ஒரு இடத்துல சொல்ற ஆச்சாரியனுடைய உபதேசம் வேண்டும் என்று சொல்றார் தெளிவா இருக்கட்டும் இப்போ ஸ்தானம் சொல்றது எதுக்கு சொல்றேன் ஜாக்கிரத அவஸ்தையில தான் இந்த அவஸ்தைலாம் விசாரம் பண்றோம் அப்படி பண்ற பொழுது உபனிஷத் பல வேற வேற உபநிஷத்துகளில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை எல்லாம் வைத்துக்கொண்டு இதுக்கு ஸ்தானம் சொல்வது சும்மா ரொம்ப இதில் ஒரு இதுக்காக வேண்டி என்ன ஒரு நமக்கு ஒரு ஒரு லோக்கஸ் ஒரு ஆலம்பரம் உபாசனைக்காக சில இடங்களில் சொல்லியிருக்கு எப்படி நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் சொல்லியிருக்கு விஸ்வனை எங்கே தியானம் பண்ணுறது தைஜசனை எங்கே தியானம் பண்ணுறது பிராஜனை எங்கே தியானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உபனிஷத்துக்கள்ல பல இடங்களில் உபாசனை சொல்லி இருக்கு அதை நினைவுபடுத்துறாருங்க கண்ணை திறந்திருக்கிற வலது கண் திறந்திருக்கும் வலது கண்ணில் விஸ்வன் இருக்கிறான் தட்சிணாட்சி முகே விஸ்வா முகேன்னா தரந்திருக்கிற கண்ணுன்னு அர்த்தம் இதெல்லாம் அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது அதுக்கு நிறைய பிரமாணமெல்லாம் சொல்லப்படுகிறது வேதங்களில் பல இடங்களில் இருக்கு அதனால தட்சிணா விராட் புருஷனம் கண்ணு விஸ்வ ஸ்தானம் சொல்லி இருக்கு அதாவது என்ன சொல்றது அந்த இன்போ பண்றதுக்கான பிளேஸ் அப்படி சொல்லணும் ஆலம்பன ஸ்தானம் இப்ப கடவுள் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருந்தாலும் எங்க இருக்கார் கடவுள்னா குழந்தைகிட்ட கேட்டால் என்ன சொல்லும் கோயில் இருக்கார் கதவு கூட்டி இருக்கு உள்ளுக்குள்ள இருக்கார் அப்படிதான் சொல்லும் ஆனா வந்து கடவுள் எங்கும் இருக்காரு தெரிஞ்ச விஷயம் ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அவரை நினைக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கோம் விசேஷமாக அவரையே பார்க்குறோம் அங்கே அங்கே மாத்திரம்தான் இருக்கார் அவர் எல்லா இடமும் சர்வ இருக்கிற போது அங்கே மாத்திரம் இருக்காருன்னு எப்படி சொல்றது இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு பிடிப்புக்காக ஒரு பாவனைக்காக அப்படி மாதிரி விஷயம் இருக்கான் மனசந்தைதா மனசின் உள் மனதி நூல் தைஜசன் இருக்கிறார் அதே மாதிரி தான் இது மனசு மனசுக்குள்ள உபரிஷத்துலாம் பார்க்கிறோம் அமிர்தோஹி ரண்மய தாலுக்கே தைத்திரிய உபரிஷத்தில் இதெல்லாம் இருக்கிறது மனதினொள் இவர் இருக்கிறார் யாரு தைஜசன் இருக்கிறார் மனஸ்தவா தைஜச அப்புறம் அடுத்தது என்னன்னா ஆகாஷே ஹிருதி ஆகாசத்துல மனசுல இருக்காசகூப்பேனா இருக்கார்னா பிராக்யன் இருக்கிறார் ஆகவே திருதா தேகேஸிதா ஜாகிரத அவஸ்தையிலேயே நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும் சத்ராஜரெல்லாம் பிராணம் சொல்லி ஒரு தத்துவ விஷயங்கள் ரொம்ப விசாரம் பண்ற அதெல்லாம் நம்ம வந்து பண்ணால் அது ரொம்ப குழப்பமாயிடும் அப்புறம் நிறைய இதில் விசாரம் எல்லாம் பண்ணுறாரு பிராணம்னு சொல்லி பிரம்மனை சொல்லி அந்த சப்தங்களெல்லாம் மற்ற ஸ்ருதியோடு கம்பேர் பண்ணி சில இதெல்லாம் பேசுகிறேன் இதில் ஒன்றும் நீங்கள் விசேஷம் ஒன்றும் இல்லை விஸ்வனுடைய ஸ்தானம் தைஜசனுடைய ஸ்தானம் அப்புறம் பிராக்யனுடைய ஸ்தானம் ஹிரதய ஆகாசத்தில் பிராக்யன் இருக்கான் அந்தக்கரண விறத்தியில் தைஜசன் இருக்கான் இருக்கிறார் இதெல்லாம் பண்ணிக்க வேண்டிதான் கண்ணு வலது கண்ணோட திறந்திருக்கிற வலது கண்ணுல இருக்கிறார் என்று ஸ்தானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த தப்பம்விவி ஆந்த படித்தபடிய மனசு பதிஞ்சு விடுறது பகிஷ்பிரா விபு விஸ்வ அந்த தைஜசிர்து பிராஜ் ஏக ஏவத் திருதாஸ்மிருதா இப்படி மூணு பேர் சொன்னார் மூணு பேர் இருக்கான்ப்பா விஸ்வன்னு ஒருத்தன் இருக்கான் தைஜசன்னு இருக்கான் பிராஜ்யன் இருக்கான் இந்த மூணு பேர் இருக்கான் இந்த மூணு பேர் மூணு இடத்துல இருக்கான் மூணு இடத்துல இருந்து நீ என்ன பண்றான்னா இந்த ஸ்லோகம் சொல்றது எப்பவும் இந்த விஸ்வன் நீ எப்பவும்னா நடத்தும் அந்தந்த சமயத்தில் ஜாகிரத அவஸ்திலே நடித்த ஜாகிரத அவஸ்தையை நிகழும்பொழுதெல்லாம் அர்த்தம் நித்யங்கிற வார்த்தைக்கு இவன் எப்பொழுதும் ஸ்தூல விஷயங்களை ஸ்தூல புக்கு சங்கராச்சாரிய விளக்கமே எழுதலை புக்தார்த்தம் ஸ்லோகம் ஏற்கனவே அதுலேயும் இதெல்லாம் சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒன்றும் வியாக்கியானமே பண்ணலை இவன் என்ன பண்றான் பிரவிவித்த புக்கு கனவுல பிரவிவித்த புக்கு ஏற்கனவே பார்த்துட்டு அதே தான் அர்த்தம் ஜாகரிதானி இருக்கிற அந்த பிராக்யனத்தான் ஈஸ்வரனோட ஐக்கியம் பண்ணி ஆறாவது மந்திரம் சொல்லியது அந்த மூணு மந்திரத்தையும் மனசுல வச்சுக்கொண்டே பேசுற மூணு நாலு அஞ்சு ஆறாவது மந்திரமும் அஞ்சாவது மந்திரத்தோட சேர்த்துக்கணும் மூணுதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆறாவது மந்திரத்தை அஞ்சாவது மந்திரத்தோட சேத்து விட்டா என்னாகும் மொத்தம் மூணுதான் மூணு நாலு அஞ்சு இந்த மூணு மந்திரத்தோட சாரந்தான் அப்படியே இந்த ஸ்லோக ஃபார்ம்ல வந்து ஒன்று இருக்கு ஸ்தூலத்தை அனுபவிக்கிறான் தைஜசன் என்ன பண்றான் தனியா உலகத்தில் அனுபவிச்சதை வாசனாமய பிரபஞ்சத்தில் அனுபவிக்கிறான் அதே மாதிரி பிராஜ்ஜனை என்ன பண்றான் ஆனந்த புக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் மூணு போகம் ஸ்தானம் மூணு போகம் மூணு போகம் மூணு வகையான இடத்துல அனுபவத்தை பெறுகிறான் ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல விஷயங்களை அனுபவிக்கிறான் ஸ்வப்னாவஸ்தில சூஷ்ம சரீர அனுபவங்களை அனுபவிக்கிறான் எல்லாம் கனவுதானே அங்க வாசனாவிற்தானே அதேதான் அடுத்த ஸ்லோகம் அனுபவிக்கிறான் விஷயம் இவனை திருப்திப்படுத்துறது நான் ஜிலேபிய அனுபவிக்கிறேன் என்ன திருப்தி படுத்துறது அப்படி சொல்லலாம் விஸ்வம் தற்பயத்தை திருப்திப்படுத்துகிறது தற்பயத்தை திருப்திப்படுத்துறது தற்பயாமி தற்பயாமி அப்படின்னு என்ன அர்த்தம் திருப்திப்படுத்துறேன் திருப்திப்படுத்துறேன் தற்பயாமின் நம்ம நாங்கள்லாம் பழக்கத்துல சொல்லுங்க யாருக்காது நடக்கணும் தர்ப்பணம் தர்ப்பணம் திருப்பு வந்து என்ன பண்றது சூக் பிரபஞ்சம் அது என்ன பண்றதுன்னா தைதசனை திருப்திப்படுத்துகிறது பிராஜனை ஆனந்தம் திருப்திப்படுத்துகிறது இப்படி திருப்தி மூன்றாக தெரிந்துகொள் ஆக இதெல்லாம் என்னத்துக்கு அடைகிறான் இந்த அவஸ்தைகள் புஞ்சானோ நிபியதே திருஷு தாமசு மூன்று இடங்களில் இருக்கிறதோ அனுபவிக்கப்படுவது எனது அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவிக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறானோ உபயம் வேத எவன் இந்த ரெண்டையும் அறிகிறானோ இந்த போஜ்யம் நான் ஜாகிரத அவஸ்தையில இந்த உலகத்தை அனுபவிக்கிறேன் வாசனை உலகத்தை அனுபவிக்கிறேன் அங்க அப்புறம் வந்து சுசுப்தி அவஸ்தையில ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோ போக்தாவையும் போஜ்யத்தையும் தெரிஞ்சுக்கிறானோ மூன்று நிலைகளிலும் அனுபவிக்கப்படுவதையும் அனுபவிப்பவனையும் அறிகிறானோ என்ற இரண்டையும் அறிகிறானோ ஜாகிரத அவஸ்தையில் யார் அனுபவிக்கிறான் சொப்னாவில் யார் அனுபவிக்கிறான் சுசுப்தி அவஸ்தையில் யார் அனுபவிக்கிறான் விஸ்வதைஜசிராஜன் ஸ்தூல சூக்ம காரணம் ஜ சுக்தி எப்படி ஆனா இந்த மூணுலயும் என்னது பிரபஞ்சம் ரெண்டு விஷயத்தை தான் சொல்லுவோம் நீங்க ஆத்மா லெவல்ல புரிஞ்சுட்டாலே சமஷ்டியும் புரிஞ்சுக்கலாம் கஷ்டமே இல்லை அப்புறம் என்னது ஆக இந்த போக்தாவையும் இந்த ரெண்டு பேரையும் எவன் தெரிஞ்சுக்கிறானோ சஹா புஞ்சானஹா சகா ந லிபியத்தை இதை விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிற போது ஓஹோ இது மாறிண்டே இருக்கப்பா சில சமயம் ஏதாவது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு கனவு வந்து விடுத்தா கனவுல எல்லாம் நம்ம சொத்தே போயிடுத்து நம்ம எல்லாம் ரொம்ப திண்டாடுறோம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ஊரே வந்து ஆறுதல்லாம் சொல்கிறது முழிச்சு பார்த்தா அதே கார் இருக்கு அதே வீடு இருக்கு என்ன இருக்கு எங்கே போச்சு தென்ன ஆச்சரியமாக தர் இருக்கா இல்லையா அனுபவத்தில் நிறைய பேருக்கு போயிடுமோ போயிடுமோ நினைச்சு பயந்து ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க கனவு நிலை வந்து நைன்டி செகண்ட் கிடையாதான் எவ்வளவு பெரிய கனவா இருந்தாலும் எ கனவெல்லாம் வருதுமா போயிடுவேன் எல்லாரும் சொல்றாங்க சொல்லது என்ன புரிஞ்சுக்கிறானோ இந்த அவஸ்தாத்திரைய விசாரம் பண்ணி இந்த போக்திரு போய்யத்தை பத்தின விவேகத்தை எவன் அடைகிறானோ அவன் சம்சாரத்தில் ஒற்றதில்லை சா ந லிபியத்தை அவன் ஒற்றதில்லை நிபியத்தை நிபியத்தை நான் ஏகசிய போக்து போஜ்யத்வா சொல்ல சங்கராச்சாரியர் அனுபவிப்பவனும் அவனே அனுபவிக்கப்படுபவனும் அவனே இதுதான் உண்மை அப்படிங்கிற இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுனால அவனுக்கு வந்து வளர்ச்சியும் இல்லை தேய்வும் இல்லைங்கிற எஸ்யா விஷயா சஹா தே ந ஹீயத்தை ந வர்த்தத்தை நெருப்பு எதை எரிச்சாலும் தான் ஒன்றும் வளர்றதும் இல்லை குறைஞ்சி போறதும் கிடையாது நெருப்பு எப்பவும் சூட்சமானது அது தாய் ஒன்றை எரிப்பதால் வளருவதும் இல்லைன்னு ஒரு உதாரணம் சொல்ற இது வத்திரேக திருஷ்டா அந்த மாதிரி தான் இது Karmana Karmana Na Na Na Na Vardhate Vardhate உபநிஷத்துல இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு இருக்குது அவன் வந்து கர்மத்தினால வளர்றதும் இல்லை கர்மத்தினால தேஞ்சு போறதும் இல்லை கர்மம் அபிவிருத்திக்கும் காரணம் இல்லை கர்மம் நஷ்டத்துக்கும் காரணம் இல்லை என்ன இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரம் வேணால் கர்மத்தினால கர்மாவை பண்ணினா அபிவிருத்தி ஆகலாம் கர்மாவை பண்ணலைன்னா கஷ்டப்படலாம் ஆனால் ஆத்மாவுக்கு கர்மா பண்ணுறதுனால அபிவிருத்தியோ கர்மா பண்ணாததுனால என்னது வீழ்ச்சியோ கிடையாது முன்னேற்றமும் கிடையாது வீழ்ச்சியும் கிடையாது ஆத்மா செயல் புரிவதால் முன்னேற்றம் அடைவதும் இல்லை செயலை புரியாததால் வீழ்ச்சி அடைவதும் இல்லை அனாத்மாவுக்கு தான் முன்னேற்றமும் வீழ்ச்சியும் பிற்போக்கும் முற்போக்கும் முன்னேற்றமும் எல்லாம் ஆகினாலும் இவன் ஒன்று தன்னுடைய வளர்ச்சியிலேயோ அதாவது சக்சஸ்லையோ பெயிலியர்லயோ மாட்டிக்கிறது இல்லைங்கிற நான் லிபியத்தை இப்போ நம்ம சாப்பிடற போதே ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இங்கே சொல்கிறாங்க சாப்பாட்டை வந்து பிரம்மானு நினச்சி அதில் இருக்கிற நரிஷ்மெண்ட்டை விஷ்ணுன்னு நினச்சி சாப்பிட்றவனை பரமேஸ்வரன்னு நினைச்சி சாப்பிட்டா அதில் ஏதாவது தோஷம் இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாதான் அப்படி ஒரு ஸ்லோகன் இருக்கு அண்ணம் பிரம்மா ரசோ விஷ்ணு போக்தா தேவோ மகேஸ்வரா இஞ்சித்திய புஞ்சானஹா அன்னதோஷர்னு நிப்பியதே கிருஷ்ணர் பகவானுடைய அவன் கர்மத்திலோ ஜென்மத்திலோ கட்டுண்பதில்லைன்னார் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் நாலாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகம் கீதையில் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்த அவதாரத்தை பற்றின பற்றின தறிகிறோ அவன் தன் பிறவியை தன் பிறவியின் ரகசியத்தை உணர்கிறான் தன் செயலின் தன்மைகளை உணர்கிறான் தன்னுடைய சரீரத்திலோ தன்னுடைய செயல்களிலோ அவன் ஒட்டி இங்க அதேதான் சொல்லுகிறது இந்த விசாரம் பண்றவனுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க அவஸ்தப்பட்டு அவஸ்தாத் எத்தனை பேர் பண்றாங்க எத்தனை பேர் நேரத்தை ஒதுக்கி பண்ணி உட்காண்டிருக்காங்க அப்ப இந்த அவஸ்தாத்திரைய விசாரம் பண்ணி இந்த போக்திரு போஜத்தை பண்ணினா அவர் உணர்கிறானோ அவன் அவன் வந்து சேர்ந்து அவங்க மனசெல்லாம் இப்படி இருக்கு நம்ம மனசெல்லாம் இப்படி இல்லையே நமக்கு ஞானம் இப்படி இல்லையே அவனுக்கு ஜானம் இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் தானே அவன் ஞானம் நமக்கு இல்லையே எல்லாத்திலயும் வரப்போறது மாட்டிக்கிறது இப்போ இந்த டாபிகை முடிச்சுட்டா போயிருக்கு இந்த மூன்று அவஸ்தைகளை பற்றி அஞ்சு ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டார் சிம்பிளாக சொல்லிட்டார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார் பேர விஸ்வன் தைதசன் பிராக்யன்கிறத அறிமுகப்படுத்தினார் இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னார் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் எதை பெறுகிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் எதை பெறுகிறார்கள் இவர்களுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ணுகிறவன் எல்லாத்திலேருந்து தப்பிச்சூடுறான் முக்தோ பதி நிப்பியதே நான் அர்த்தம் முக்தோ பவதி எல்லாம் உங்களுக்கு உடனே கீத ஞாபகத்துக்கு வரணும் எனக்கு நிறைய வருது சௌக்மியாத் ஆகாஷம் நோபலிப்போ ஆத்மா நோபலிப்பிப்பிப்பதே தான் இருக்கு கிருஷ்ணர் சொல்ற பதிமூணாவது அத்தியாயத்துல இருக்கு கடைசியில வருது கிருஷ்ணர் சொல்ற சர்வகதம் எங்கும் நீக்கவர நிறைந்திருக்கிற ஆகாசமானது எதுலயும் ஒட்டுறதே இல்லை இந்த கட்டிடத்தில் ஆகாஷம் ஒட்டிண்டா இருக்கு ஒட்டல இதுக்குள்ள என்ன புகை இருந்தாலும் சரி என்ன நல்ல சுகந்தமான புகை இருந்தாலும் சரி துர்க்கமான புகை இருந்தாலும் சரி ஒட்டுறது இல்லை ஆகாசத்துக்கு நல்ல உதாரணமா சொல்லி இருக்கிறது உபலிபிய எங்கும் நீக்கமர நிறைந்தாலும் ஆத்மா எதனுடனும் ஒட்டுவதில்லை ஆகாசம் எப்படி சூக்மமாக இருப்பதால் எதனுடனும் ஒட்டுவதில்லையோ ஆனா ஆகாசத்துக்கு குணம் இருக்கு ஆகாஷம் ஜடம் ஜடமான ஆகாசம் குணமயமான ஆகாசம் அதுக்கே இவ்வளவு அசங்கத்துவம் இருக்குன்னு சொன்னால் நிர்குணமான சேத்தனமான பிரம்மனுக்கு ஒட்டுதல் என்பது உண்டோ இன்னும் அம்மா அம்மா குழக்கட்டைக்கு கண்ணு உண்டோ அப்படிங்க அது மாதிரி ஒரு ஜோக் சொல்கிறது உண்டு குழக்கட்டைக்கு ஏதோப்பா கண்ணு அதுவே இத்தனும் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு அடுத்தகம்டிக்கலாம் சதாமிதி இதனுடைய சாரம் என்னன்னு கேட்டா இத்தனை நிகழ்ச்சிக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்கு அது சத்து இருக்கு இதெல்லாம் தான் நிறைய விசாரங்கள்ல ஆரம்பிக்க போறது இப்ப இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வரும் பார்க்க மாட்டோம் தோற்றத்துக்கு ஆதாரமான ஒரு மெய்பொருள் இருந்து கொண்டுதான் காட்சி அளித்துக் கொண்டிருந்தாலும் எதிலும் சம்பந்தப்படாமல் ஒன்று இருக்கிறது அதேதான் கிருஷ்ணரும் சௌக்மியா சொன்னேன் அதே மாதிரி இன்னொரு தசா சர்வாணி பூதானி எல்லாம் கீதையோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம் எப்படி ஆகாசத்துல வாயு சுழன்று கொண்டு இருக்கிறதோ அப்படி ஆகாயத்தில் ஆகாயம் போன்று இருக்கக்கூடிய ஆகாயத்தில் காற்று இருப்பது போல என்னிடத்தில் உயிர்கள் இருக்கின்றன என்றார் இதெல்லாம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நினைக்கிறேன் வாயு சர்வத்திரோ மகான் சர்வாணி என்று புரிந்து அதாவது என்ன பண்றதா இந்த ஸ்லோகத்துடைய சாரத்தை சொல்றேன் அப்புறம் விளக்கம் பார்க்கலாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் அடிப்படையான மெய்பொருள் ஒன்றே ஒன்று இருக்கிறது அத்வைத்தமான ஒரு சற்பொருள் இருக்கிறது அவருக்குருஷன்னு பேர் அவர் தான் என்ன பண்றாருன்னா இந்த எல்லா வந்து பிரதிபிம்ப ஆதாரமாக இருக்கிறார் இது ஒரு உதாரணம் சொல்றேன் அக்னியிலிருந்து பொறி கிளம்புறது அக்னியிலிருந்து பொறி கிளம்புகிறது எல்லா பொறியிலையும் அக்னியோட பூர்ண அம்சம் இருக்கு அது மாதிரி உதாரணம் ரொம்ப கூட உபரிஷத்திலே இருக்கு நெருப்பு இருக்கிற போது அதை கிண்டினோம்னா அப்படியே நெருப்பு பறக்கும் அது மாதிரி இந்த பரம்பொருள்கிட்ட இருந்து இந்த உலகம் எல்லாம் வந்திருக்கு உயிருள்ள விஷயங்கள்லாம் நிறைய வந்துருக்கு அக்னியில ஒரு ஒரு பொறியிலையும் பூர்ணத்துவம் இருக்கு அப்படி காட்டுறதுக்காக சொல்லிதா சோமிய பாவா அப்படி அக்ஷரமாகிய பிரம்மன்ல இருந்து எல்லாம் தோன்றியிருக்கிறது அதை தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது பாரு படிக்கலாம் சர்வபாவான பிரபவ இருக்கிறது எல்லாம் தோன்றும் இல்லாததிலிருந்து எதுவும் தோன்றாதுக்கு வித்தியமான நாம் கொஞ்சம் நான் நிறுத்தி சொல்றேன் இருக்கக்கூடிய மாயாஸ்வரூபேன முதல்ல சத்து இருக்கு அந்த சத்து அப்புறம் மாயை அதுல இருந்து என்ன விஸ்வ தைஜச பிராக்யபேதம் சர்வபாவான விஸ்வந்தைஜ பிராக்யபேதங்கள் சத்தாம் இருக்கக்கூடிய பொருளிடம் இருந்தே ச பிராஜா விஸ்வத்தைஜசிரியன் உற்பத்தி தோன்றுகிறது ஒரு உள் பொருளிடமிருந்தே இந்த விஸ்வத்தை தோன்றுகிறார்கள் இந்த விஸ்வனுக்கு சத்து என்ன தைஜசனுக்கு சத்து என்ன பிராஜ்யனுக்கு சத்து என்ன அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு இல்லாட்டி என்னது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அதெல்லாம் வந்து இன்னொரு இடத்துல வரப்போகிறது உதாரணம் சொல்ற கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கலாம் அதாவது மலடியோட மகன் உண்மையாகவும் தோன்ற முடியாது மாயாலையும் தோன்ற முடியாது மலடிக்கு மகன் உண்மையாகவும் தோன்ற முடியாது மாயையினாலும் தோன்ற முடியாது ஆகையினால இங்க இருக்கிற உள் பொருள் எல்லாம் பொருள் இருக்கு இதுக்கு ஆதாரமான ஒரு மை பொருள் இருக்கிறது ஆஹ் மாயினால் தான் இந்த தோற்றங்கள்லாம் இருக்கு சர்வம் ஜனயதி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைக்கிறார் யாருன்னா பிராணஹா புருஷகா பிராண புரு பிராணஹா புருஷகான்னா இந்த இடத்துல பிராணகான்னா பிரம்மம் அர்த்தம் பிராண புருஷா பிராண புருஷன் என்ன எல்லா்களை தோற்றுவிக்கிறார் கிரணங்கள் அர்த்தம் சேதான்னு சொன்னா ஜீவர்கள் அர்த்தம் இதெல்லாம் படைக்கப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம் ஆக ஒரு உள்பொருளிலிருந்துதான் தோற்றங்கள் உருவாகின்றன இல்லாத பொருளிலிருந்து தோற்றம் ஏற்படாது ஆதாரம் சத்தியம் தான் இந்த நாம ஆதாரம் சத்தியமான ஒரு பொருள் அதை அந்த பரம்பொருளே மாயா சக்தியினால் தோற்றுவிக்கிறது ஜீவர்களையும் இது படைக்கிறது படை சொல்ல அநாதி அல்ல ஜீவர்களையும் காட்டுகிறது வெளிப்படுத்துகிறது என்பது கருத்து நீ அடுத்த மந்திரம் பார்க்கலாம் படிப்பை பற்றிய ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறார் விபூதி பிரசவம் மன்னியே சிருஷ்டி சிந்தகமாயா சரூபே தீ இதெல்லாம் நாம திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டியது ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கோம் ரொம்ப என்னமோ பண்ணும் எனக்கும் தெரியும் ஆழமா போயிண்டே இருக்கும் வேற என்ன அப்படியே ஒரே ட்ரை இருக்கேன் சொல்லறதுக்கு முடியாது இப்படிதான் சொல்ல முடியுது சிருஷ்டி எப்படி நடக்கிறது ஒரு சர்பதார்த்திலிருந்து தான் இந்த நாமரூபங்கள்லாம் தோன்றது களிமண்ணிலிருந்து தான் பானைகள்லாம் உற்பத்தி ஆகிறது தங்கத்திலிருந்து தான் நகைகள்லாம் உற்பத்தி ஆகிறது நூலில் இருந்து தான் ஆடைகள்லாம் உற்பத்தி ஆகிறது இல்லாத ஒன்றிலிருந்து ஒரு ஒரு உற்பத்தியானது நடக்காது ஆக சப்பொருள் இருந்துதான் உற்பத்தி எல்லாம் தோன்றுகிறது அப்படி சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் சிருஷ்டியை பத்தி ஒரு ஒரு விதமா சிந்திக்கிறார்கள் சிருஷ்டி எப்படின்னா ஒரு ஒருத்தர் என்ன சொல்லுகிறார்கள் பிரசவம் து அநே சிருஷ்டி சிந்தக்காக படைப்பை பற்றி ஆராய்ச்சி எல்லாருக்கும் என்ன கேள்வி முக்கியமான கேள்வி இந்த சிருஷ்டி எப்படி வந்தது நிறைய கோட் பண்றியாசீ பிரகேத அதுல என்ன விசேஷம்னா கடவுளுக்கே தான் தான் படைப்பாளின்னு தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஒரு அவருக்கே தெரியுமோ தெரியும் அவர்தான் இதை படைச்ச ஆனா அவருக்கே தெரியுமோ தெரியாத அப்படிங்கிற இருக்கும் அந்த இடம் அவருக்கே தெரியுமோ தெரியாத ீச்சுணோ மனசா இதுன இந்த பிராத அக்னிம் தியானத்தில் சொல்றேன் அது பேர் பாக்யூக்தம் பகவான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான பாக்யம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய நாசதியாசாசி நோசதாசி இந்த வார்த்தையே பாருங்க சத்து இருந்ததா இல்லையா மெய்ப்பொருள் இருக்கிறதா இல்லையா து விசார எல்லார உலகத்தில் அத்தனை பேரும் சொல்றாங்க இந்த சூக்தத்தினுடைய பெருமையை எல்லா பிலாசபர்ஸும் அவ்வளவு விசேஷமாக பேசுகிறார்கள் இப்ப என்ன சொல்ல இது ஈஸ்வரனுடைய மகிமை நம்ம விபூதியோகமே இருக்கு சிருஷ்டி சிந்தகர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா கடவுள் வந்து இந்த படைப்பை வந்து ஒரு விபூதி அவருடைய பெருமை அப்படின்னு சொல்லுகிறார்கள் இன்னொரு குரூப் என்ன சொல்லுகிறதுனா இதெல்லாம் மாய கடவுள் இருக்கார் அவர்கிட்ட இருந்து இந்த தோற்றம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுகிறது நீங்கள் சாஸ்திரம் முழுக்க படித்து பார்த்தா என்ன கேள்வினா எதனால இந்த உலக வாழ்க்கை வந்திருக்குங்கிற கேள்வி எவனுக்காவது ஒரு நேரத்தில் வரத்தான் சரி ஏன் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வந்திருக்கு எதுக்காக பிறந்தோம் ஏ இப்படி படாத பாடு படுறோம் என்ன அந்த கேள்வி வரத்தான் செய்யும் அந்த கேள்வியை சாஸ்திரம் ரொம்ப கையாளுகிறது அதனால தான் இவ்வளோ பெரிய பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த படைப்பின் மூல காரணம் என்ன அதை சயின்டிஸ்டோ ரிசர்ச் பண்ணுறாங்க நம்ம பெரியவர்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாங்க நம்ம சாஸ்திரத்தில் இந்த படைப்பிற்கு காரணம் முடிவு செய்யப்பட்டு விட்டது சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க வெளியில் அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தரும் ஒரு புது தியரி சொல்லுகிறார்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒத்துக்கிறது இல்லை ஒத்துக்கிறேன் நமக்கு ஒன்றும் ஆக விஜானிகள் பௌத்திக விஜானிகள் இன்னும் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வேத சாஸ்திரங்கள் எல்லாம் இதை பிரம்மம் என்று நிரூபிக்கப்பட்டு அதை தெரிந்து கொள்வதால் கிடைக்கும் பயனும் சொல்லப்பட்டு விட்டது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா ஒருத்தர் ஈஸ்வர விபூதி இந்த படைப்புன்னு சொல்றார் இன்னொருத்தர் சொல்றார் இது கனவுலகம் போன்றதுமாயான்னு ஒருவர் சொல்லுகிறார் சொப்னமாயா சரூபேதி சிருஷ்டி அந்நேகி விகல்பித்தார் மற்றொருவர் சிருஷ்டியை இது ஒரு மாயை என்கிறார் இந்திரோ மாயாபி புருரூப ஈயத்தே இந்தோ மாயாபிஹி புருரூப ஈயத்தே ஆக இது மாயப்பிரபஞ்சம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இப்படியே பிற மற்றவர்களெல்லாம் என்ன சொல்லுவோம் இந்த ஸ்லோகத்தை பார்வையும் இச்சா மாற்றம் பிரபோ சிருஷ்டிரி சிருஷ்டவு வினிஷிதா காலாத் பிரசூதி பூத்தான மன்னன் காலச்சி தகார்த்தம் சிருஷ்டிரித் தண்ணே கிரீடார்த்தமிதி சாப்பரே தேவசேஷஸ்வபாவோயம் ஆப்த காமச காஸ்பிருகா இதெல்லாம் ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் அதுக்கப்புறந்தான் மந்திரம் வருகிற ஆக இந்த படைப்பை பற்றிய ஆராய்ச்சி தொடங்கியிருக்கு ஆறு முதல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரை நாளைக்கு மற்ற ஸ்லோகங்களையும் படிப்போம் இந்த அளவில் இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஓம் பதிரங்கருணே மேவாக பதிரம் பசியே மாக்ஷபிராஹிரைரங்கேந்திரோ ூஷா விதிர் ஓம்ா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர் விபா வோமப்தே திணா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஓ ஆதிநீ ஜா்வரிந